தேவனுக்கு மைமோண்டாவதாக ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனம் அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடென்று மோதி கொண்டிருந்தன அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கத்திடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடென்று மோதிக்கொண்டிருந்தது ஆகவே அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று கத்திடத்தில் விசாரிக்கப் போனாள் இந்த ரபைக்காலுடைய வாழ்க்கை குறித்த மேன்மையை இங்கு இந்த திருவசனத்திலே நாம் காண்கிறோம் ரெபைக்காளின் வாழ்க்கை சரித்திரம் முழுவதும் இந்த தாய்மாருடைய ஊழியத்திலே இந்த ஆண்டு முழுவதும் இந்த ரெபைக்காலை குறித்த சரித்திரத்தையும் அதிலே மறைந்திருக்கிற சத்தியங்களையும் நாம் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது வாரம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதிலே சிறப்பான ஒரு அம்சம் என்பது அவளுடைய வயிற்றிலே பிள்ளைகள் மோதி கொண்டிருக்கிற நேரத்திலே அவள் தேவனிடத்தில் விசாரிக்கும்படியாக சென்றாள் என்பது கடவுளோடு அவள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாள் என்பதை இங்கு வெளிப்படுத்தும் அப்ரஹாம் ஈசாக் யாக்கோபு என்பவர்கள் தேவனுடைய அந்த ஒழுங்குக்குள்ளும் அந்த தெரிந்து அழைப்புக்குள்ளும் வந்தவர்கள் ஆனால் ரெபேக்கால் அவள் சீரிய தேசத்திலிருந்து இந்த குடும்பத்துக்கு கொண்டு வரப்பட்ட இடத்திலே இருக்கிறாள் அவளுக்குள்ளும் இந்த கடவுளோடு உள்ள நெருக்கங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த ரெபேக்காளின் வாழ்க்கையிலேயே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மை ஆகவே தாய்மார்கள் சகோதரிமார்கள் ஸ்திரீகள் தங்கள் வாழ்க்கையிலே இந்த ரெபேக்கால் எவ்வளவு கடவுளோடு தொடர்பு கொண்டிருக்கிறாள் நெருக்கமாக இருக்கிறாள் தன் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சினைகளையும் அவள் மனுஷரிடத்தில் போய் விசாரிக்காதபடி கடவுளிடத்தில் தேவனிடத்தில் நேரடியாக போய் விசாரிக்கக்கூடிய இடத்திலே அவள் சிறப்பு பெற்றாள் என்பதைத்தான் வேதத்திலேயே நான் படிக்கிறோம் வேதாகமத்தில் தொடர்ச்சியாக தெய்வ இடத்தில் விசாரிக்கக்கூடிய இடத்திலே தெய்வுடைய மனிதர்கள் தெய்வுடைய பிள்ளைகள் இருந்தார்கள் வேதாகமத்தில் பல இடங்களிலும் கற்றிடத்தில் விசாரிக்கக்கூடிய சம்பவங்கள் பல இடங்களிலும் அதிகமாக இருக்கிறது ஒரு சம்பவங்களை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நிறைய விசாரித்து இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் தாய் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சலை என்று சொல்லக்கூடிய இடத்திலே மாதிரி என்று சொல்லக்கூடிய இடத்துல ரெவே கால் தான் செருப்பு பெற்றிருக்கிறார்கள் இவள் கவுள் கடவுளிடத்திலே போய் விசாரிக்க விசாரித்த விசாரிக்கக்கூடிய இடத்திலே அவளுக்கு கிடைத்த அந்த ஆலோசனைகள் அந்த உண்மைகள் என்ற இடத்திலே அங்கு அந்த பிள்ளைகள் இருந்தார்கள் என்பதையும் இந்த அடிச்சோடுகளை இந்த மாதிரிகளை பின்பற்றி தான் இதுக்கு தொடர்ச்சியான சந்ததி யார் தேவனிடத்தில் விசாரிக்க சென்றார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அவருடைய வயிற்றுக்குள்ளே பிள்ளைகள் ஏன் மோத வேண்டும் அதற்கு ஒரு காரணம் இல்லாமல் பிள்ளைகள் ஏன் மோத வேண்டும் என்பதை அந்த இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்தான் இந்த ஈசாக்குடைய வம்ச வரலாறு ஆப்ரஹாமின் குமார் நாய் ஈசாக்கின் வம்ச வரலாறு என்பதை இருபதில் தொடங்கி இருபத்தொன்னில் அந்த நாற்பது வயதிலே ஈசாக்கு ரவைக்காலை விவாகம் அண்ணினாள் என்றும் அவள் மலடியாக இருந்தாள் என்றும் அதற்காக விண்ணப்பம் அண்ணினாள் உடனே அவள் கற்பம் தெளித்தாள் என்று நாம் படிக்கிறோம் ஈசாக்கு இடத்திலும் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு என்ன எதுக்காக ஜபம் வேணும் தேவையில்லை நீ ஜோமனுனால பிள்ளைகள் மோதி சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் அதை ஒரு வாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்க வேண்டும் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதத்தை வச்சு நம்ம பிரசங்கம் நானும் ரெண்டு மூணு பிரசங்கம் பண்ணியாச்சு இங்கே இங்கே ஒரு இடத்துல பேசியிருக்கோம் இன்னொரு ரெண்டு இடத்துல நான் பேசியிருக்கிறேன் இன்னொரு ரெண்டு இடத்துலே நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதத்தை கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குழந்தை இல்லைன்னா நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோமே அப்போது அது அந்த வார்த்தைகள் வீணாக போகுமா அதற்கு முன்னே ஒரு ஜபமாக அதுக்கு முன்னே போய் பிள்ளைகள் வருவதற்காக பிரயாசப்பட வேண்டுமா என்றால் அது பிரச்சனைக்குள்ள விஷயமாகத்தான் இருக்கும் ஈஷாக்கிறது சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அது ஈஷாக்கு தெரியும் அவன் ஒப்புக் கொடுத்து வழியாக்கப்பட்டு திரும்ப பெற்றுக்கொள்ள இடத்துல ஈசாக்கு இருக்கிறார் இவர் மலடி அம்மாவுடைய விஷயத்திலும் பிரச்சனை தான் இவருடைய விஷயத்திலும் பிரச்சனை தான் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள கூடத்தில் அவன் ஜெர்மனி நான் கற்பந்தரித்தாள் பிள்ளைகள் ஒன்று கொள்ளும் மோதக்கூடிய அளவில் தான் ஜபத்தின் வல்லமை இருந்தது என்பதை தான் நான் படிக்கிறோம் அதிகமாக முப்பதாம் அதிகாரத்தில் இந்த ராகியல் வந்து சண்டை போடுகிறான் யாக்கோபுக்கிட்ட அப்போது யாக்கோபு ஆபிரகாம் பிரச்சனை ஈசாக பிரச்சனை எல்லாமே யாக்கோபு தெரிஞ்சதுனாலே நான் தேவனா கத்த தேவனுடைய கற்பத்தை அடைச்சிருக்கிறார் அதுக்காக நான் முயற்சி எடுத்து ஜவு பண்ணி செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருந்ததுனால வேலைக்காரியை கொடுத்து பிள்ளைகளை ராகையில் பெற்றாள் அந்த அதிகாரத்திலே கத்த ராகளை நினைத்தருளினார் அதுதான் யோசேப்பு ஆகிய அவன் நாற்பத்தொம்போது இருபத்தாறிலே அவன் சகோதரில் விசேஷித்தவன் யோசேப்பு யாக்கோபுடைய பன்னிரெண்டு குமாரர்களில் விசேஷித்தவன் அது யாகோபின் ஆசிர்வாதம் ஆப்ரஹாம் ஈசாக்கு யா மேலானது அது யோசிப்பின் தலையில் வந்து இறங்கணும் அவன் விசேஷமானவன் கத்தர் அவளை நினைத்தருளினார் என்றுதான் நாம் படிக்கிறோம் கடவுள் நாம் நினைக்கக்கூடிய இடத்திலே நமக்கு பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் நம்ம நினைக்கணும் பிள்ளை பெறணும் நீங்களாக நினைச்சி பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருந்தால் அந்த பிள்ளைகள் சரியாக இருக்க முடியாது அது மோதக்கூடிய பிரச்சனை உள்ள பிள்ளைகளாகத்தான் இருக்க முடியும் என்பதை இதையும் ஒரு கருத்தாக ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அவள் மலடி அதுக்காக ஜோமனுக்குறான் கற்பம் தரிக்க ஜபத்துக்கு அப்புறம் கற்பம் தரிக்கிறான் ஜபத்துக்கு முன்னால் கற்பம் தரிக்கலை அது ஜோமனாமல் இருந்ததுக்கப்புறம் கற்பம் தரிக்கலை ஜபத்தில் தான் அவள் கற்பம் தரிச்சிருக்கான் ஆகவே அதனுடைய விளைவு பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிற இடத்திலே இருக்கிறது இனி போனால் கத்தன் நினைப்பார் அவள் ஒரு விசேஷமான குமாரனை பெற்றெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பார் என்பதைத்தான் இது ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனை தாய்மார்கள் சகோதரிமார்கள் கற்றுக்கொள்ள போதனையாக இருக்கட்டும் சரி இவள் தேவரிடத்தில் விசாரிக்கக்கூடிய இடத்தில் இருந்தாள் அது ஒரு மாதிரி அது ஒரு முன்மாதிரி அவ்வளவு நெருக்கம் என்ற இடத்திலே அப்போ கடவுள் சொல்லிட்டார் இம்ம இதான் பிரச்சனை ஜபச்சி பிள்ளை கிடச்சி மோதுறாங்க ஜாதிகள் ரெண்டு ஜாதிகள் இருக்குது ஆகவே மூத்தவன் இளையவனுக்கு சேமிப்பான் அல்ல ஊழியன் செய்வான் சேமிப்பான் என்று அவளோடு சொல்லப்பட்டது என்ற இடத்தில்தான் அது இருக்கிறது தெளிவாய் போச்சு எனவே தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய இடத்திலே ரபேக்கால் தலைமையாக இருக்கிறாள் அதற்கு பின்பு தெய்வ இடத்தில் விசாரிக்கக்கூடிய தேவ மனுஷர்கள் இருந்தார்கள் ஆதியாகவும் முப்பத்திரெண்டாம் அதிகாரத்தில் மூசை மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு முன்பாக இங்கு பிரச்சனைகள் விளைந்தது எனவே கோபமடைந்த மூசை கடவுள் இடத்துல போய் விசாரிக்க போகிறான் மன்னிக்கு போய்ரா என்ன என் பேருக்கு இருக்கும் என்ற போகும்போது ஆண்டவர் சொல்கிறார் இப்போ அந்த பிரச்சனை ஒன்றும் வேண்டாப்பா ஒரு நாள் இதை நான் விசாரிப்பேன் என்று சொல்கிறேன் விசாரணை நீ என்கிட்ட வந்து விசாரிக்க வந்ததுனால இப்போ எந்த விஷயத்தை நான் பேச மாட்டேன் நீ ஜனங்களை நடத்தி கொண்டு போ நான் வர முடியாது தேவதூதன் வருவான் ஆனால் இதுக்கு ஒரு விசாரணை இருக்கிறது என்று யாத்திரையா முப்பத்தி ரெண்டு கடைசி ரெண்டு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் லூக்காளதன் ஸ்ரீசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தோராம் வசனத்திலே உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாயிருக்கும் இப்பொழுதோ அது உனக்கு மறைவாக இருக்கிறது என்ற இடத்துலே ஒரு நியாய திருப்பைத்தான் அங்கு கொண்டு வருவார் எனவே மோஸ்ட்லி கடவுளத்தில் விசாரிக்க போன இடத்திலே அங்கு விசாரணையிலே அப்போது எந்த பிரச்சனைகளும் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை ஆனால் விசாரிக்கக்கூடிய ஒரு நாள் என்பது கருத்தோலை ஞாயிறு அந்த நாளில்தான் அங்கு தேவன் இயேசுவானவர் அவர்களுக்கு நியாய திருப்பை கொண்டு வந்தார் என்பதை லூக்கா பத்தொம்போதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு விசாரிக்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் இந்த மூசையும் பல இடங்களிலே விசாரிக்கிறார் ஆனால் மூசைக்கு பின்பு யோசுவாவுடைய காலகட்டத்தை பார்த்தா விசாரிக்கக்கூடிய வேலையே கிடையாது போங்க போங்க போங்க யோசுவா ஒன்றில் எவரதான கடந்து நீங்கள் போய்டு சுதந்திரிச்சிருங்க அப்படி ஒன்றொன்றா சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இவர் போய் ஒன்றும் விசாரிக்கல ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்குது அப்படி போய்கிட்டே இருக்காங்க யோசனாத கிடக்குறாங்க போகிறாங்க எரிகோ தடையாக யோசுவா ஆறுல நீங்கள் எரிகோட கையில் ஒப்புக் கொடுத்தேன் ஒரு ஆகாரம் வந்து ஒரு பிரச்சினை பண்ணிட்டான் அதுக்கப்புறம் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் போங்க ஆயி கையில் ஒப்புக் என்று எல்லாவற்றுக்கும் போங்க போங்க ஒப்புக் என்ற இடத்துல யோசுவாவுடைய நாட்களில் போய் இங்கே போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற விசாரிக்க பிரச்சனைகள் அங்கு இல்லை அது மோசையின் ஆட்கள் தான் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது மோசை தான் இப்போ விசாரிக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் பிள்ளைகள் மோதிக்கொண்டிருந்தால்தான் போய் கடவுள்கிட்ட விசாரிக்கணும் ஒழிய பிரச்சனை இல்லை என்றால் கடவுள் அங்கே போங்கள் என்ற கட்டளை கொடுத்து சென்று விடுவார்கள் விசாரிக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பதை மோசை போய் விசாரித்தான் அது விசாரிக்கக்கூடிய நாள் என்று குறைத்தான் யோசுவாவுக்கு எந்த விதமான விசாரிக்கக்கூடிய நிலை இல்லை கடந்து கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறார்கள் என்ற பிரச்சனை இல்லை எனவே கடவுள் இடத்தில் நம்ம விசாரிப்பது பிரச்சனைக்குத்தான் நாம் போகிறோம் நமக்கு பிரச்சனை யோசுவாய்ப்பில் இல்லை என்றால் நாம் ஏன் போக வேண்டும் மோசோடைய காலக்கட்டங்களில் பிரச்சனை போய் விசாரிக்க போகிறார் நான் ஒரு நாள் விசாரிப்பேன்ட்டாரு யோசுவா காலகட்டத்தில் பிரச்சனை இல்லை அவங்க போயிட்டே இருக்கிறாங்க யோசுவாவுடைய மரணத்துக்கு பின்புதான் நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்திலே காணாரியை அழிக்கும் முடியாத யார் எழுந்து புறப்பட வேண்டும் என்ற கேள்வியிலே விசாரணையிலே யூதா எழுந்து புறப்பட வேண்டும் காணானியரை அவன் கையில் ஒப்புக் என்று கடவுள் சொல்வார் யோசுவாவுடைய மரணத்துக்கு பின்புதான் இந்த சம்பவம் நடக்கிறது அது வரைக்கும் மரணத்துக்கு பின்புதான் விசாரிக்கிறாங்க நியாயாதிபதிகள் புத்தகத்திலே அங்கு நியாயாதிபதிகள் போய் தேவனிடத்தில் விசாரிக்கிறார்கள் ஆண்டு அவர் கட்டளை கொடுத்து அங்கு பல அற்புதமான கிரிகளை செய்கிறார் எதிர்களை ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை ஞாயிறு புத்தகத்திலே நாம் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் பின்பு அங்கு கழுதை தேடி போன இடத்துல ஞானதர்ஷ்டிக்காரன் இங்கே என்று தண்ணீர் கொண்டு வர இடத்தில்தான் இப்போ விசாரிக்கக்கூடிய இடத்திலே விசாரணை இருந்தது என்பதை ஒன்று சுவாமியின் புத்தகம் ஒன்போதாம் அதிகாரத்தில் சவலும் வேலைக்காரனும் கழுதை தேடி போன இடத்துல கழுதையை மறந்துட்டு நம்மளே அப்பா தேடுவாங்க எனவே நாம் விசாரிப்போம் என்ற இடத்துல ஞானதேசக்காரனாகிய சுவாமிகள் இடத்திலே விசாரிக்கும்படியாக சென்றார்கள் என்பதை நான் படிக்கிறோம் அதற்கு பின்பு சவுலும் தொடர்ச்சியாக விசாரிக்கிறார் இந்த விசாரணையிலே முக்கியமாக தா சிறப்பு ரபேக்காலுக்கு பின்பு ரெண்டு சுவாமியில் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சவுளுடைய மரணத்துக்கு பின்பு யூதாப்பட்ட இடத்திலே இருக்கலாமா என்று தேவனிடத்திலே விசாரித்தான் தாவிது எங்கே என்ற இடத்துல எப்ரோனுக்கு போ என்று தேவன் தாவிதோடு சொல் எனவே கடவுள் இடத்துலே ஒவ்வொன்றையும் விசாரித்து போகக்கூடிய இடத்திலே தாவிது அவனுடைய ஆலோசனையை கேட்டுதான் நடந்தான் ஒழிய அவனுக்கு சொந்த ஆலோசனை இல்லை மனித ஆலோசனை இல்லை என்று சொல்லப்பட்டான் இந்த மனிதனுக்குள்ளே சாத்தான் ஏவிட்டானே ஒன்று நாளாகவும் இருபத்தொன்று சாத்தான் தாவிதை ஏவினான் கடவுள் இடத்துல விசாரித்து கொண்டே இருக்கிறான் மனுஷன் போய் விசாரிக்கலை எனவே ஒவ்வொன்றையும் கடவுள் இடத்தில் நேரடியாக விசாரிக்கக்கூடிய இடத்துலே இருக்கக்கூடிய தாவிதையே சாத்தான் ஏவித்தானே என் இடத்துல எவ்வளவு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தாவிதின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம் அது மாத்திரமில்லை ரெண்டு சாமியில் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசரத்தில் பெலிஸ்டர்கள் வரும்போது தாவிதை விசாரிக்கிறான் ஆண்டவர் பெருசாரியை ஒப்புக் கொடுக்க என்று சொல்கிறார் தொடர்ச்சியான அதிகாரத்திலும் திரும்ப பெருசல் வருகிறார்கள் முசுக்கொட்டை செடிக்கு எதிராக போங்கள் வெற்றி கிடைக்கும் எனவே ஆண்டவர் இடத்திலே கேட்கும்போது ஆண்டவர் வெற்றியை அங்கு கொடுக்கிறார் விசாரிக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய பிரச்சனைகள் போராட்டங்களை நாம் தேவனத்தில் விசாரித்து தாவிதை போல வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மாதிரியான இடத்தில் இருக்கிறாள் ரெபேக்கால் தான் நமக்கு தலை மாதிரி மோசையை விசாரிக்கக்கூடிய இடத்திலும் யோசுவாவுக்கு விசாரிக்க வேண்டாம் என்ற இடத்திலும் மரணத்துக்கு பின்புதான் அந்த விசாரணை இருக்கிறது என்ற இடத்திலும் தாவிது ஒவ்வொன்றையும் தேவனிடத்திலே விசாரித்தே அவன் செயல்பட்டான் என்பதை பிள்ளைகள் மோதி கொண்டிருக்கும்போது கத்திடத்தில் விசாரிக்கச் சென்னாள் எனவே நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஏன் மனிடத்தில் போக வேண்டும் நேரடியாக கடவுள் தாய்மார்கள் இவைக்கால் நமக்கு தாய் இருக்கிறாளே அவள் யார்கிட்ட போனால் போகலையே அதுபோல் தாய்மார்கள் சிறிகள் விவைகாலை போல தேவனிடத்திலே தொடர்பு கொண்ட இடத்திலே நெருக்கமான இடத்திலே தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் என்பதை நாம் காற்றுக்கொள்ளலாம் எரோபியா அவன் விக்கிரகாராதனைக்காரன் மோசமானவன் அவனே ஒன்று ராஜாக்கள் பதினாலில் அவனுடைய குமாரன் வியாதிப்பட்ட நேரத்தில் பிழைப்பான தன்னை ராஜாவாக ஏற்படுத்தது தீர்க்க தரிசி இடத்துல வேஷ மாறி மாணவி அனுப்புகிறான் அப்போ அவன் நல்லவன் அந்த யரோபயான் குடும்பத்தில் ஆகவே அங்கு சொல்லப்பட்டிருக்கு நீ கால்பட்டவுடனே பிள்ளையாண்டான் செத்து போயிடுவான் அவனுக்கு தான் கல்லற மற்ற யாருக்கும் கல்லற இல்லை அவன் நல்லவன் அவனிடத்திலே நல்ல காரியங்கள் கிடைத்தது என்று அவனுக்குள்ளே அவன் ஒருவன் தான் கல்லற மற்றவங்களுக்கு கல்லறை இல்லை என்று தீர்க்க பதில் சொல்வதாக விசாரிக்க போகிறா இந்த அம்மா விச மாறி ரோபயான் மனைவியே அங்கே வா என்று திருக்கதி சொல்லிட்டார் ஆகவே விசாரணை கெட்டவங்களுக்கு கூட கடவுளத்தில் விசாரிக்கும்போது நாம் ஏன் கடவுளத்தில் விசாரிக்கப் போகக்கூடாது ஏன் மண் போய் பிரிச்சானு சொல்ல வேண்டும் தொடர்ச்சியாக ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த யோசோபாத்தும் ஆகாப்பும் யுத்தத்துக்கு போகிறாங்க அங்கே இஸ்ரோவேலின் ராஜா ஆகா விசாரிக்கிறான் நானூறு தீர்க்க திசங்கள் பொய் ஆண்டவர் கடவுள் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பொய்யாக சொல்கிறாங்க அப்போ யோசபார்த்துக்கு இது வந்து நம்ப முடியலை வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கும்போது மிகாயாக இருக்கிறான் அவன் நமக்கு விரோதமாக தான் சொல்லுவான் அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி அவனை விசாரிக்கும்போது மக்களை போல ஆகாப்புடைய மரணத்தை குறித்து அவன் தெளிவாக ஆகாப்புக்கு எதிராக பேசுகிறான் எனவே அவனுக்கு இடுக்கத்தின் அப்பம் இடுக்கத்தின் தண்ணீர் கொடுக்குறாங்க அவன் தான் சரியாக அது அப்படியே நடக்கும் மற்ற தீர்க்க பொய்யின் ஆவியோடு அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நான் படிக்கிறோம் விவசாயம் அதை கொண்டு வருகிறான் விவசாயுடைய தலை தப்புகிறது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் சரத்தில் அவங்க மூவாபியருக்கு விரோதமாக யோசபாத்தும் இஸ்ரோவேலின் ராஜா ஆகாப்பு சத்தாச்சி அவன் குமாரன் அகசியாவும் சத்தாச்சி ரெண்டு ராஜாக்கள் ஒன்றும் இல்லை அவன் தம்பி யோராம் கூட இந்த யோசபாத்திருப்பையும் போகிறாரு அங்கே பிரச்சனை ஏற்படுது அங்கே எலிசாவிடத்திலே போய் விசாரிக்கிறார்கள் அங்கே அவங்களுக்கு ஜெயம் கிடைக்கிது என்பதை நான் படிக்கிறேன் இப்படி கடவுள் எடுத்து விசாரிக்கக்கூடிய இடத்துலே இருக்கிறார்கள் என்பது ரெபே கால் தான் அதற்கு மாதிரி என்ற இடத்துலேயே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஏன் தேவிடத்தில் விசாரிக்க வேண்டும் தெய்விடத்தில் விசாரிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் ரெண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரத்தில் இந்த ஆகாப்படை குமாரனாக அகசியா அவன் மேலேருந்து கிளை விழுந்துட்டான் படியிலேருந்து கிளை விழுந்து ரொம்ப இப்போ சேதம் காயம்பட்டாச்சு உடனே பிழைப்பானா சாவானாய் என்று பாகால் பயல்சல் போட்டு போய் விசாரிச்சிருக்கான் உடனே கடவுளுக்கு வந்தான் அவன் கடவுள் இல்லை தேடலையே அவன் பாகாலெலாம் தேடுறான் உடனே கடவுள் என்ன சேட்டாரு தேவதூதன் மூலமாக இளையாட்டை போய் போ அவன் பாகாலிட்ட போய் விசாரிக்கிறான் இஸ்ரேவேல் தேவன் இல்லை என்றால் பாகால் பயசல் போட்டு விசாரிக்க போகிறான் நீ ஏறுன கட்டில் இறங்காமல் சாகவே சாவாய் சொல்லு அவன் எவ்வளவோ கஞ்சி குத்தாடி பார்த்தான் அங்கே அவன் அனுப்பின ஆட்கள் மேல் அக்னி வந்து அவங்களை அழித்து போட்டது எனவே அந்த வார்த்தை உறுதியான வார்த்தை ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதபடி பாகாலை வழங்கக்கூடியவனே பாகால போய் விசாரிக்கக்கூடிய அளவில் இஸ்ரவே இல்லை தேவன் இல்லை என்றால் பாகால் பெர்ஷா போல விசாரிக்க போனால் ஏர்ணு கட்டிலோடு இறங்காமல் சாகவே சாவாய் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்ற உறுதியை அழுத்தத்தை அப்படி விசாரிக்காமல் போனால் ஏர்ணக்கட்லேயே இறங்காமல் சாகவே சாவாய் என்ற தீர்ப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய பிரச்சனைக்கு நாம் தேவரிடத்தில் விசாரிக்க வேண்டும் அதுதான் ரெபேக்காலின் முன்மாதிரி அடிச்சோடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் நாம் தேவரிடத்திலே விசாரிக்கக்கூடிய இடத்தில் இருப்போம் சாத்தானிடத்தில் போய் விசாரிக்க வேண்டாம் அங்கு போய் விசாரிக்க வேண்டாம் போய் விசாரிக்க அது அழிவு அது சாவு ஏறக்கட்டில் இறங்காமல் சாகவே சாவா என்ற இடத்தில்தான் தீர்ப்பு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற எச்சரிப்பையும் இங்கு விசாரிக்கக்கூடிய இடத்திலேயே நம் கற்றுக்களுடைய போதனையாக இருக்கிறது விசாரி இந்த விசாரிக்கக்கூடிய இடத்திலே இந்த மூத்தவன் இளையவனை சேமிப்பான் அந்த அவசரத்தை வாசிக்கலாம் அதிகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அவசரமா ம் உள்ளவன் ஆகியும் இருபத்தி நான்காம் இருபத்தி மூன்றா இருபத்தி ஐந்து இருபத்தி அஞ்சு மூத்தவன் இல்லை இல்லை இருபத்தி மூத்தவன் இளையவனு இளையவனை சேமிப்பான் இருபத்தி மூன்று அதற்கு கத்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் வளர்த்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேமிப்பான் என்றார் மூத்தவன் இளையவனை சேமிப்பான் இதுதான் சொல்லப்பட்டு பிள்ளைகள் ஏன் உள்ள மோதலானா மூத்தவன் பணிவிடைக்காரனாகவும் வேலைக்காரனாவும் இளையவன் எஜமானாகவும் இருப்பான் என்ற விஷயத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் உள்ளே ஒன்று கொண்டு மோதுகிறார்கள் ஏன் மோதல் இருக்கணும் ரெண்டு பேர் ரெட்ட பிள்ளைகள் நீ ஜோமன்னா ஒரே பிள்ளை பிறந்திருக்கும் ஜவுமனாமல் இருந்தால் ஒரே பிள்ளை பிறந்திருக்கும் ஜபத்தின் வளவினால் இரட்ட பிள்ளைகள் பறந்தாச்சு அந்த பிள்ளைகள் உள்ளே மோதுகிறாங்க அதைத்தான் நாம் படிக்கிறோம் எனவே இது தேவதூதன் மூத்த முதலாவது உண்டாக்கப்பட்ட இடத்திலே அவனை பணிவிடை ஆவி என்று எப்ரேர் ஒன்று கடைசியில் அவர்கள் ரட்சிப்பை சுதந்தரக்கூடிய மனுஷருக்கு வேலைக்காரர்கள் அவங்க மனதனை கடவுள் ரெண்டாவதாக பூமியில் உண்டாக்குறார் அவன் தான் எஜமான் தேவதூதர்கள் வேலைக்காரர் என்ற இடத்திலும் மனதனை எஜமான் என்ற இடத்தில்தான் இந்த பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளை பற்றிய உண்மையை ரவைக்கால இடத்திலே கடவுள் பேசுகிறான் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியன் செய்வான் முதலாவது உண்டாக்கப்பட்ட தேவதூதன் வேலைக்காரனாகவும் ரெண்டாவது உண்டாக்கப்பட்ட மனிதன் எஜமானாகவும் இந்த மனிதர்களுக்கு தேவதூதர்கள் பணிவிடைகள் என்ற இடத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்ற விஷயத்தை இந்த மூத்தவன் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி மோதி கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான் பிரச்சனை அதான் நம்ம அதான் உண்மை இது ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தில் தான் இந்த பிரச்சனைகளை பற்றிய விளக்கங்களை உபதேச ரீதியாக பகல் கொண்டு வரக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்து பதினோரு பண்டவசத்தில் ஈசாக்கேனும் ஒருவனாலே நம்ம பிதாவாகி ஈசாக்கேன்னு வருவதனாலே ரவேக்கால் கற்பகுதியானாள் எனவே பிள்ளைகள் பிறப்பது முன்னே நல்வினை ஜீவனை அறியதுக்கு முன்ன கிரியினாலே அது உண்டாகாமல் அழைக்கிறவனாலே அது நிலையினு இருக்கிறது என்ற இடத்துல மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான் பண்டாவசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது ரோம்போ ரொம்ப பன்னெண்டுலே மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடைய சொல்லப்பட்டது இங்கு ஊழியம் செய்வான் என்ற வார்த்தை அங்கு சேவிப்பான் என்ற வார்த்தை ரெண்டு ஒன்று ஊழியன் செய்வான் என்றாலும் சேவிப்பான் என்றாலும் அங்கு ரெவே கால் இடத்தில் சொல்லக்கூடியது சேமிப்பான் இங்கு பௌலதை ஊழியன் செய்வான் என்ற வார்த்தையிலேயே அவர் குறிப்பிடுகிறார் ரெண்டும் ஒன்று எனவே இதுதான் விஷயம் இதில் பிரச்சனை என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தேவரிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமல் சொல்லக்கூடாதே என்று விளக்கத்தை கொண்டு வர்றார் அதுக்கு ஒரு வழக்கம் மேல் இறக்கமாக இருப்பேனோ எவனை கடினப்படுத்துவேனோ என்று மோசையின் மேல் உள்ள இறக்கத்தையும் பார்வையின் மேல் உள்ள கடினத்தையும் தொடர்ச்சியாக பவுல அதை கொண்டு வருகிறான் அப்போ யாக்கோவு மேல் இறக்கம் என்றும் ஏசாவு மேல் கடினம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு யாக்கோவு குணசாலி அவனுக்கு கோபமே வராது கோபம் உக்கரகத்துக்கு எதிராக அவன் சாபம் போடுவான் அவன் மேல் இறக்கம் இருக்குது ஏசாவுக்கு கோபம் கொலைபாதகம் என்ற இடத்துல இருக்கிறான் பார்வன் வந்து அதில் இருக்கிறான் மோசை வந்து சார்ந்த குணமுள்ளவன் பூமியில் சைப்புத்தன்மை இருக்கு இதான் மோசைக்குள்ளே இறக்கமும் பார்வன் என்ற இடத்துல போல அதை கொண்டு வருகிறார் அந்த காரியத்தை எவன் மேல் இறக்கமாயிருக்க சித்தங்களுவனோ எவனை கடினப்படுத்த சித்தங்களுவனோ என்று கொண்டு வந்து இன்னும் நீ குற்றம் படிக்கிறியா கடவுளை தேவனோட தக்கித்து எதிர்க்கக்கூடிய நீ யார் குயவனுக்கு களிமண்மேல் அதிகாரம் இல்லையா குயவனுக்கு களிமண் மேல் அதிகாரம் இருக்கிறது எனவே கனவுள்ள பாத்திரமும் கனவீனமான பாத்திரமும் குயவனுக்கு தேவை எல்லாரும் கனவுள்ள பாத்திரத்தை வாங்குகிறாங்க கனவீனமான பாத்திரத்தை வாங்குகிறாங்களே பல நிலையிலே மக்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஏற்றபடி நாம் பொருட்களை நாம் உண்டாக்க வேண்டும் எனவே எல்லாம் ஒரே பொருட்களை உண்டாக்குன்னா அடித்தட்ட மக்களுக்கு என்ன கிடைக்கும் அதனால் கொய்யவன் பாத்திரங்களை உண்டாக்க வேண்டும் எல்லாருக்கும் அந்த பாத்திரம் போகணும் அப்படின்னு உண்டாக்குறார் அதனால் நாம் கேள்வி கேட்கக்கூடாது என்ற இடத்திலேயே அங்கு சொல்லப்பட்டிருக்குது கனவுள்ள பாத்திரமும் கனவீனமாக மனுஷனும் கனவுள்ள இடத்திலும் தேவது வரை இடத்திலும் அது தேவனுக்கு ஏற்றது ஏற்புடையது என்ற இடத்திலேயே தான் கம்யூனிசந்தான் எல்லாரும் தொழிலாளர்களிட்ட போவாங்க அப்போ கம்யூனிசம் என்பது இடதுசாரி வலதுசாரி என்பது முதலாளித்துவம் முதலாளித்துவத்துக்கு தான் வலதுசாரிகள் இருக்காங்க தொழிலாளர்களுக்கு தான் இடதுசாரி இருக்காங்க நம்முடைய கடவுள் வலதுசாரியும் இடதுசாரியும் என்ற பிரிவினை இல்லாதபடி அவர் முதலாளியும் ஏற்றுக்கொள்கிறார் தொழிலாளியை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்ற தாழ்வு அவரிடத்தில் இருக்கிறது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இடத்தில் அவர் சிருஷ்டிக்கிறார் மனிதனை எஜமானாகவும் தேவதை வேலைக்காரனாகவும் உயர்ந்தவனை கீழே உயர்ந்தவனாக உண்டாக்கி அவனை கீழே கொண்டு வருகிறான் தாழ்விலை உண்டாக்கி அவனை புழுதியிலிருந்து அவனை உயர்த்தினார் எனவே புலியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறான் கீழே உண்டாக்கப்பட்டவன் மேலே போகிறான் மேலே உண்டாக்கப்பட்டவனை அவர் தாழ்த்துக்கிறார் இதுதான் கடவுளுடைய தன்மைகள் கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல அவர் குயவன் என்ற இடத்துல விளக்கத்தை பல் கொண்டு இதிலே நம்ம பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது இந்த மோதுகிறது விழுந்து தேவதூதன் அதிகாலை மயனாக விடிவெள்ளி அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு பீடி இந்த தேவுடைய குயவனுக்கு எதிராக அவர்கள் கிரிய செய்ததுனால அவங்கள் சாத்தானாக போனார்கள் என்பதைத்தான் இந்த பிள்ளைகள் வயிற்றுக்குள்ளே ஒன்றொன்று மோதக்கூடிய இடத்திலேயே நாம் கற்றுக்கூடிய பாடம் இதை எபிசியர் ஆறாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகள் என்பது முதல் நான்கு வசனம் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனமுடைய எஜமான் வேலைக்காரன் இடத்தில் அவர் கொண்டு வருகிறார் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் என்பது இந்த பெற்றோர் என்பது தேவனை காட்டும் பிள்ளைகள் என்பது மனிதனை காட்டும் தேவன்தான் மனிதனுடைய அப்பா அவன்தான் பிள்ளையாக ஆதாமியவாலை சிருஷ்டித்திருக்கிறான் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற இடத்துல தேவனும் மனிதனும் இருக்கிறார்கள் எஜமானும் வேலைக்காரும் என்ற இடத்துல தேவதூதர்கள் இருக்கிறார்கள் தேவதூதர்களுக்கு கடவுள் எஜமான் தேவதூதர்கள் வேலைக்காரர்கள் மனிதனுக்கு கடவுள் எஜமான் அல்ல அப்பா மனிதன் பிள்ளை என்ற உறவு முறையைத்தான் இந்த எபேசியர் ஆறாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனத்திலே பவுல அதை கொண்டு வருகிறார் பெற்றோர்களே பிள்ளைகளே எஜமான்களே வேலைக்காரர்களே என்று அவர் கொண்டு வருகிறார் எனவே இந்த எஜமான் வேலைக்காரர்கள் என்பது மாற்றப்படாத உறுதியான சட்டங்கள் உறுதியான நிலை அதில் மாற்றத்தை முடியாது எஜமான யஜமான்தான் வேலைக்காரன் வேலைக்காரன் ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற இடத்துல பிள்ளைகள் பெற்றோராக வளர வேண்டும் வளர்ச்சி இருக்கிறது அவங்கள் பெருகலாம் வளர்ச்சி பெருக்கம் மனிதனுக்கு இருக்குது தேவதூதர்கள் அப்படியே சிஷிக்கப்பட்ட நிலையிலே முழுமையாக சிர்சிக்கப்பட்டார்கள் என்பதை இங்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் இதுதான் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த தேவதூதர்கள் எப்படி உண்டாக்கப்பட்டார்கள் என்பதை இந்த ஏஷியாவுடைய பிறப்பிலே நாம் தெளிவாக நாம் காணலாம் இருபத்தி ஐந்து இருபத்தைந்து மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமா போர்த்தவன் போலும் வெளிப்பட்டான் அவ்வளவுதான் மூத்தவன் சிவந்த உடம்பெல்லாம் ரோமம் அவனை பார்க்கும்போதே அவ்வளவு மென்மையாக தேவ தூதர்களுடைய பிறப்பு சிருஷ்டிப்பு என்பது ஞானம் நிறைந்தவர்களாக அழகு நிறைந்தவர்களாக வல்லமை நிறைந்தவர்களாக யோவானே வணங்கக்கூடிய இடத்துல கடவுளாக தேவதூதனா என்று அறியாதபடி வணங்கக்கூடிய இடத்துலே எப்போ உங்களை நாங்கள் வணங்கக்கூடிய இடத்துல இருக்கோம் நீ வந்து என்ன வணங்குறியே என்று சொல்லி அவன் தவிர்த்தான் யோவான போ சாதனை அப்படி தேவதூதர்களை உண்டாக்கிட்டாதான் ஏசா யாக்கோபு அப்படி இல்லை உள்பகுதியிலே குணசீலம் அவனுக்குள்ளே இருக்கிறது தேவுதூதர்கள் வெளிப்படையாக அவர்கள் மேன்மையை அடைந்தார்கள் உள்ளுக்குள்ளே கடவுளுடைய தன்மைகள் குணம் அவங்களுக்குள்ள இல்லை மனிதனை வெளிப்படையாக அந்த மேன்மையான இடத்துல இல்லாவிட்டாலும் அவனுடைய உள்பகுதியிலே யாகோவுக்குள்ளே குணசீலம் இருக்கிறது அவன் குணசீலன் அவன் கூடாரவாசி இவன் வேட்டையாடி எல்லா காரியங்களையும் செய் செய்து வரக்கூடிய இடத்துல இருக்கிறான் அதனால் அவன் வேட்டையாடி வந்ததுக்கு ஈஷாக்கு ரொம்ப அதை டேஸ்ட் பண்ணி அதை விரும்பிட்டாரு அதனால் ஏசா மேலே ரொம்ப பட்சம் வாயு ருசிக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு பட்சம் உண்டாகும் சமையல் ருசியாக சமைச்சாங்கன்னா அப்போ ஒரு அது இருக்குது நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க சரி அன்று சொல்லி ஏற்படக்கூடிய இடத்துல தான் ஏசா ஈஷாக்கு ரெபேக்காலை காட்டிலும் ருசி என்ற இடத்துல ஏசா மேல் பட்சமாக இருந்தான் ஆனால் யாக்கோவு மேல் ரெபேக்காள் பட்சமாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டது அதுதான் ஏசா யாக்கோவுடைய சரித்திரங்கள் இதனால் இந்த ருசியாக ஏசா கொண்டு வந்து அவனை ஆசிரியக்கணும் அப்படிங்கிறது ஐயா இசாக் இருந்தார் அப்போ ரெவேக்கால் சமையலை விட ஏஷா கொண்டு வர்றது ஈஷாக்கு ருசி நீ கொண்டு வாப்பா நான் சாப்பிட்ட நான் ஆசிர்விக்கிறேன் அப்போ இதுக்கு எதிராக ரெவேக்கால் செயல்பட்டு ருசியாக செஞ்சிட்டாலே ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிற ருசியை விட ரெபேக்கால் சாப்பிட்ட இல்லைப்பா இது கொஞ்சம் ருசி நீ கொண்டு வர்றது போல் இல்லையே அப்படி ஒன்று சொல்லலைதான் இது ருசியாக தான் இருக்குது அப்படிங்கிற அளவில் அந்த அம்மாவுக்கு தெரியும் ரெவேக்கால் எனவே இந்த ஈஷாக்குடைய வாயுடைய அந்த டேஸ்ட்டு என்ற விஷயத்தை ரெவேக்கால் நன்கு அறிந்து அதற்கு நிகராக அவருடைய சமையல் அவ்வளவு விஷயாக இருந்த இடத்தில்தான் அவனும் சாப்பிட்டு ஆசீர் வைக்கக்கூடியது இன்னான் என்று அறியாதபடி ஆசீர்வதித்தான் என்று ஆதியாகவும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலே இன்னான் அதை வாசிப்போமே அதிகமாக இருபத்தி ஏழு இருபத்தி மூன்று இன்னான் என்று சொல்லாதபடி ஆசீர்வதித்தான் அவனுடைய கைகள் அவன் சகோதர ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவர்களாக இருந்தபடினால் அவனை ஆசிர்வதித்து இன்னான் என்று அவனை ஆசீர்வதித்து கொண்டாப்பா நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி சாப்பிட்டு அவனை ஆசிர்விச்சிட்டான் அப்போ இப்படிதான் இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் அப்படி பட்சமாக ரெண்டு பேராக பிரிஞ்சு இருக்கிறார்கள் என்ற இடத்தில்தான் பேது சரித்திரத்தை நாம் கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அங்கு தான் பிரச்சனைகள் உண்டாக்கப்படக்கூடிய இடத்துல அங்கே ஏறுக்கிறது அப்போ இவர் வேட்டையாடி களைச்சு வருகிறார் சாப்பாடு வந்து யாக்கோபு கூழ் வச்சிருக்காரு போய் கேட்குறாரு அப்போ சேஷ்டபுத்திர பாகத்தை இன்னைக்கு தந்தான் எழுதி கொடு நான் தரேன் அவன் தூக்கி தூரம் போட்டான் விற்று போட்டான் அலட்சியம் பண்ணினான் என்ற இடத்திலே தான் அங்கு சரித்திரமும் கொண்டு வர முடியாது இதுதான் விஷயம் எனவே ஏசாவுடைய வாழ்க்கை சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு நேரத்து போஜனத்துக்காக விற்று போட்ட அலட்சியம் பண்ணக்கூடிய இடத்தில்தான் ஏசா இருந்தான் என்பதுதான் ஏசாவுடைய வாழ்க்கை தன்மையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எடுத்துக்கிறோம் ஈசாக்கு அப்படி அல்ல அவன் குண நிறைந்தவனாக இருந்தான் என்பதைத்தான் ஈஷாக்கின் வாழ்க்கையிலேயே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது ஈசாக்கின் வாழ்க்கை ஈசாக்குடைய ஈஷாக்குடைய வாழ்க்கையிலே இந்த ஏசாவை உழவு பட்சமாக நேசித்தாலும் கூட ஏசா வந்து காணானியருடைய ஸ்திரீகளை போய் கல்யாணம் பண்ண இடத்துல இந்த ஈஷாக்கு எதுவுமே கண்டுகிடலையே அது அவங்களுக்கு மனநோவு உண்டாகக்கூடிய அளவில் இருந்துச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் கடைசுவசனத்தில் வாசிப்போம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் கடைசுவசனம் அவர்கள் விவாகம் பண்ணினான் அவர்கள் ஈசாக்கும் இருந்தார்கள் நாற்பதுல கல்யாணம் இங்கு ஈசாக்கு நாற்பதில் கல்யாணம் என்று எழுதப்பட்டிருக்கு அதிகாரம் இருபத்தஞ்சாம் அதிகாரம் இருமதான் அவசரமா நாற்பதில் தான் ஈசாக்குடைய கல்யாணம் என்று எழுதப்பட்டிருக்கு ஈசாக் ரெபேகாலை விவகாரம் பண்ணுற போது நாற்பது வயதாக இருந்தான் அவ்வளோதான் அப்பாவும் மகனும் இணைஞ்சு இருக்கிறாங்க அப்பா நாற்பது வயதிலே கல்யாணம் இந்த காணானிய தேசத்தில் பெண்கொள்ளக்கூடாது அங்கே தான் போகணும் அப்படின்னு எவ்வளவு வைராக்கியமாக ஆபிரகம் போய் பெண்கண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிற இடத்துல எவ்வளோ வைராக்கியம் எலியசர் அன்பியிருக்கிறார் எலியசரு வந்து அபிரகாமுடைய வீட்டு விசாரணைக்காரர் வேலைக்காரன் அவன் ஜோம் அடுக்கிறான் என் யஜமானின் தேவநாயக கச்சாவை ஆதியாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் பன்னெண்டாவசனமாக நினைக்கிறேன் என் யஜமானின் தேவநாயக கச்சாவை தன்னுடைய தேவன் என்று ஒரு வேலைக்காரன் சொல்லக்கூடாது என் யஜமானின் தேவநாயக கச்சாவி பன்னெண்டாவசனம் என் எஜமானாகிய ஆபர்காமுக்கு தேவனாக இருக்கிற கத்தாவே என் யஜமானுக்கு தேவனாக இருக்கக்கூடிய என் யஜமானுடைய ஆண்டவராக இருக்கிற தேவனாய கத்தாரை எனவே தனக்கு ஆண்டவர் என்று நேரடியாக சொல்ல முடியாது என் யஜமானின் தேவனாகிய கத்தாரை என்னிடத்துல யஜமானுக்குத்தான் அவர் கடவுள் மன தேவதூதனுக்கு எஜமான மனிதன் அவனுக்குத்தான் அவர் கடவுள் தேவதூதர்களுக்கு எஜமான் தான் கடவுள் எஜமான் என்ற இடத்தில்தான் இருக்கிறார்கள் என்ற இடத்தில்தான் இங்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையிலே நாம் இருக்கிறோம் எனவே அந்த அளவுக்கு அங்கு ஈசாக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அப்படி தான் நாம் கற்றுக்கொள்கிறோம் தனக்கு பெண் கொள்ளக்கூடிய இடத்திலே ரபே காலை கொண்டு வந்தார்களே என்ற இடத்துல அந்த வைராக்கியம் ஈசாக்கு இல்லாதபடி ஏசாமியல் பட்சம் பட்சமாக இருந்த இடத்துல என்ன நடக்குது என்றால் அவன் காணானிய ஸ்திரீகளை பெண் கொண்ட இடத்துல திருப்பியும் அவன் மேல் பட்சமாக தான் இருக்கிறான் அவன் வயது சென்ற நாட்களில் வேட்டையாடி வந்து அவனை ஆசீர்விப்பேன் என்ற இடத்தில்தான் ஈசாக்கு அங்கே இருக்கிறான் என்ற இடத்துல படிக்கிறோம் ரெபே அப்படி அல்ல அதுக்கு மாறாகவே செயல்பட்ட இடத்துல ரெபே வாழ்க்கை இருந்தது என்பதை வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம் எனவே பிள்ளைகள் மோதிக்கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே அவள் விசாரிக்கக்கூடிய இடத்துல அங்கு மூத்தவன் இளையவனை செவிப்பான் ஊழிய செய்வான் என்ற இடத்தில் சொல்லப்பட்ட இடத்தில் தான் அங்கு பிரச்சனை இருக்கிறது அதிலே மோதல் இருக்கிறது அதில் ஏற்றுக்கொள்ளாத இடத்தில்தான் தேவதூதர்கள் விழுந்தார்கள் என்ற இடத்தில்தான் ஏசாவுடைய வாழ்க்கை இருந்தது அவனுக்குள்ளே ஒழுங்கு இல்லை அவன் அலட்சியம் பண்ணக்கூடிய இடத்திலும் விற்று போட்ட இடத்திலுமே அவட வாழ்க்கை முடிந்தது அவன் இரக்கம் என்ற இடத்தில் இல்லாதபடி அங்கு கடினம் என்ற இடத்தில்தான் இருக்கக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான் என்பதை பவுல் அதை தீர்ப்பாக கொண்டு வரக்கூடிய இடத்திலே வேத சரித்திரத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் எனவே இந்த ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் என்பது இந்த இந்த ரெபேக்காலுடைய கற்பத்திலே பிள்ளைகள் மோதிக்கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நமக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொண்டு வரக்கூடிய உபதேச ரீதியாக உள்ள உண்மைகளைத்தான் பவுல் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இருந்து அங்கு இருபத்தி மூன்றாம் வசனமுடைய தொடர்ச்சியாக அதை விளக்கு உரையிலே அவர் கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறார் எனவே பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற இடத்திலே மனிதர்களாகி நாம் இருக்கிறோம் எஜமான் வேலைக்காரர் என்ற இடத்துல தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்ற இடத்தில்தான் இந்த யாகோபுடைய வாழ்க்கை குறித்தும் ஏசாவுடைய வாழ்க்கை குறித்தும் தேவனிடத்திலே விசாரிக்க போன இடத்துல தெளிவாக சொல்லப்பட்ட இடத்திலே அவள் கருத்தில் கொண்டு வந்த இடத்தில்தான் அவள் வாழ்க்கை இருக்கிறது என்பதை ரோம்பர் ஒன்பதாம் அதிகாரத்திலே தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய போதுரை பாடமாக இருக்கிறது இந்த பிரச்சினையில்தான் இந்த இயேசாவை ஆசிர்விப்பேன் என்ற இடத்துல கடவுள் இந்த ரெபை சொன்ன வார்த்தை அது மாறி தவறாக போய்விடக்கூடாதே ஏசாவு மேல் கை வைத்து நீ உன் சகோதரனுக்கு எஜமானாக இருப்பாய் என்று சொல்லிட்டான் கடவுள் சொன்னதுக்கும் இயேசு ஈசாக சொன்னதுக்கும் அங்கு பிரச்சனை உண்டாக்கிவிடுமே என்ற இடத்தில்தான் அவள் யாக்கோவை போய் பலவந்தம் நீ ஆட்டு கொண்டு வா நான் உன் தகப்பனுக்கு ருசியாக சமைத்து தருகிறேன் என்ற விஷயத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் அப்படி தான் அவள் செயல்பட்டாள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளவும் அப்போ ரெபேகாலுக்கு இந்த ஏசாவை ஆசீர்வைப்பதுக்கு முன்பாக இந்த ஈசாக்கு இந்த யாக்கோவை ஆசிர்வைக்க வேண்டும் என்ற இடத்துல கடவுளோடு நல்ல ஒரு தெளிவு அவளுக்கு இருந்துச்சு ஆசீர்விப்பதுக்கு பிறாக சபிச்சிட்டால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அளவில் அவளுக்குள்ள அசைவ இல்லை உறுதி இருக்குது யாக்கோபு கேட்ட கேள்விக்கு தலைவர் நான் அப்படி சாமம் வந்தால் என்பதில் விரட்டும் நான் சொல்கிறத கேளு என்று சொல்லி அவள் சமையல் செய்து அங்கே அனுப்பக்கூடிய இடத்திலே அவன் இன்னான் என்று சொல்லாத இடத்திலே அவன் ஆசிர்வாதம் அவன் தலையில் மேல் வந்து இறங்கினது அதுதான் காலுக்கு இருந்து அந்த தைரியத்தை பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ண முடியும் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை அவன் ஏசா சும்மா இருப்பானா குடும்பமே பெரிய அமர்கலமாக ஆகிடும் யுத்தக்கலமாகிடும் அவளுக்கு அவ்வளவு வேகமும் தைரியமும் இருந்தது என் தேவனிடத்தில் விசாரிக்க போன இடத்துல தேவன் அவளோடு சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு தெளிவான விஷயத்திலே அவள் தன் புருஷனிடத்தில் எந்த விஷயத்திலும் சொல்லாத இடத்துல தன் மரண நேரத்திலே வயதான நேரத்தில் தன் மகனாகி ஏசாவை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே அவள் செவி பாம்பு செவியைப் போல கேட்ட இடத்துல ஈசாக்கை யாக்கோபை ரெடி பண்ணி ஆசிரியக்க கொடுத்தார் என்று அறியாதபடி அவனை ஆசீர்வித்தான் அந்த ஆசீர்வாதம் ஆதியாக இருபத்தேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் சனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அது இருபத்தி ஏழாம் அதிக இருபத்தி ஒன்பதாம் வசிப்போம் ஜாதிகள் வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரருக்கு எஜமான உன் எனவே கடவுள் ரபைக்காலோடு சொன்ன வார்த்தை சேமிப்பான் அங்கு மோ பவுல் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை ஊழியன் செய்வான் இங்கு ஈசாக்கு சொன்ன வார்த்தை ஏஜமானாக இருப்பான் சேவிப்பான் என்ற வார்த்தை நேரடியான வார்த்தை ஊழியன் செய்வான் என்ற வார்த்தை அப்போ சொல்ல கொண்டு வந்த வார்த்தை எஜமானாய் இருப்பாள் என்றா வார்த்தை சட்ட வார்த்தை ஈசாக்கு தான் சட்டம் ஈசாக்கு சொல்கிறது தான் ஆம் ஆமீன் என்ற இடத்துல இருக்குது அதுதான் சட்டம் உன் சகோதரனுக்கு எஜமானாயிருப்பாய் கடவுள் ரபைக்காட்டத்தில் மூத்தவன் இளையவனை செய்விப்பான் அப்படி தானே இருக்குது சேவிப்பான் தானே அதியாகவும் சேவிப்பான் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியன் செய்வான் என்பது பவுல் சொல்கிறார் அப்படி ஊழியன் செய்வான் உன் சகோதரனுக்கு எஜமானாயிருப்பாய் என்பது சட்ட ரீதியாக ஈசாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் உண்மை இப்போ ஈசா வந்ததுக்கப்புறம் பெரிய கலக்கம் ஆந்தியாகவும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது அவன் அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார் நீ வரும் அவை நான் குசித்து அவனை ஆசீர்வதித்தேனே அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாயும் இருப்பான் என்றான் விளங்குவானா உருப்படுவானா தாய் மகன் சொல்லலையே அவன் ஆசிரியக்கப்பட்டு இருப்பான் அவளைதான் முடிஞ்சு வார்த்தைக்கு உறுதி இருக்குங்க உன் சகோதரனுக்கு நீ எஜமான அது கடவுள் ரபேக்காலோடு சொன்ன வார்த்தை இங்கு ஈசாக்கு மகனுக்கு சொன்ன வார்த்தை யாக்கோபுக்கு கடவுள் தாயிடத்தில் சொன்ன வார்த்தை இங்கு யாக்கோபுக்கு தகப்பன் மகனிடத்தில் சொன்ன வார்த்தை அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான் அதுக்கு மாற்றம் இல்லை எனவே கூப்பாடு போட்ட அழுது என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை என்னிடத்திலேயே எமரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் அங்கு பதினாறு பதினேழாம் வசனத்திலே பவுல் அங்கு இந்த ஏசா மேல் ஒரு தீர்ப்பை கொண்டு வருகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது அதிகாரம் ஒருவேளை தன் சேஷபுத்திர பாகத்தை விட்டு போட்ட விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் காணாமல் போனான் அவன் சீர்கட்டவன் அவன் சரியான ஒழுங்குக்குள் இல்லை கிரமத்திலே அவன் வாழ்க்கை இல்லை அக்கிரமம் என்ற இடத்தில்தான் அவன் இருக்கிறான் காணானிய சரிடத்தில் போய் பொன் கண்டான் மனநோ உள்ளவன் அவன் சீர்கட்டவன் அவனிடத்தில் எந்த ஒழுங்கு காரியங்களை எதிர்பார்க்க முடியாது எனவே அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் என்னத்துக்கு என்று சொல்கிறான் விற்று போட்டான் என்ற இடத்திலே ஒரு தீர்ப்பை ஏசா மேல் பவுல் கொண்டு வருகிறதை நான் படிக்கலாம் பிற்காலத்தில் அவன் ஆசிர்வாதத்தை தேடி அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருந்தும் அவன் கண்ணீர் விட்டு அழுதும் மனமாறுதலை காணவில்லை என்ற தீர்ப்பை ஏசா மேல் பவுல் கொண்டு நாம் படிக்கலாம் ஏசாவுக்கு இறக்கமில்லை கடினத்தன்மை என்ற வார்த்தையை ரோமர் ரொம்ப போதிலே அவர் உள்கருத்தாக கொண்டு ஆனால் இங்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொண்டு வந்து முடித்து விட்டார் இந்த ஏசா மேல் என்ற இடத்தில்தான் நாம் தெளிவாக நான் படிக்கிறோம் எனவே ரெபேக்கால் இந்த ஏசாவு உடைய கதை முடிஞ்சு என்னிடத்தில் ரெபேக்கால் அறிந்து அவள் என்ன செய்கிறா என்றால் ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஈசா போய் ஒரு முறையிடக்கூடிய இடத்திலே அவள் முறையிடுகிறாள் ஆதியாகவும் இருபத்தேழு கடைசி வசனம் பின்பு ரெபேக்கால் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமார்த்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோ பெண்ணை கொள்வான் ஆனால் என் உயிர் இருந்து ஆவதென்னால் நல்ல ஒரு வார்த்தையோடு கூட ஈசாக்கிடத்தில் போய் முறையிடுகிறான் இந்த ஏசா வந்து இப்படி போயிட்டான் அதுபோல இந்த யாக்கோபுக்கும் இப்படி இந்த காணாரி இடத்திலே பெண் கொள்ளக்கூடிய இடத்துல இருந்தால் என் உடம்பில் எதுக்கு உயிர் இருக்கணும் என்ற வார்த்தையோடு சொல்லி அப்படியே என்ன செய்கிறாள் இந்த இதோடு கூட ஈசாக்கும் ரெபேக்காலும் சேர்ந்து இந்த யாக்கோவை ஆதி ஆம் இருபத்தெட்டில் என்னும் ஆசிர்வதித்து அங்கு பதாம் ராமில் இருக்கக்கூடிய சிரியா தேசத்தில் இருக்கக்கூடிய தன் சகோதரனாகிய லாபாருடைய வீட்டிற்கு இந்த ரெபேக்கால் அனுப்பி வைக்கக்கூடிய இடத்தில்தான் ரெபேக்காளுடைய சரித்திரம் இங்கு முடிவு பெறுகிறதை நாம் கற்றுக்கொள்வோம் ரெபேக்கால் சரித்திரம் எங்கே முடிகிறது அப்படின்னா தன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை இடத்திலே கடவுளத்தில் விசாரிக்கக்கூடிய இடத்திலே அவள் தெளிவாக இருக்கிறாள் யேசாவை ஆசிரியக்கக்கூடிய இடத்திலும் அவள் உறுதியான இடத்திலே ஆசீர்வாதத்தை யாக்கோவிடத்தில் வாங்கி கொடுத்து விட்டாள் கடவுள் அவிடத்தில் சொன்ன வார்த்தையோடு கூட ஈஷாவுக்கு சொன்ன வார்த்தை மிகவும் உறுதியான வார்த்தையோடு கூட அவன் ஆசிரியக்கப்பட்டிருப்பான் என்ற உறுதியோடு அந்த ஏசா யாக்கோபை கொலை செய்து விடாத இடத்துல அந்த ஏசா அப்படி சீர்கட்டு காணாநேஸ்வரிகளை பெண் கொண்டதுக்கப்புறம் மனநோவாக இருக்கிறாங்களே அதுபோல் அந்த யாக்கோவுக்கு நடந்தால் நான் உயிரோடு வாழ்கிறவரை ச என் உடம்புல உயிர் எதுக்கு என்ற ஒரு முறையை ஒரு அந்த குமுறுதலோடு ஈசாக்கிடத்தில் பேசி இந்த சந்தர்ப்பத்தில் இசாக்கும் ரெபேக்காலும் இணைந்து லாபானிடத்தில் சிரியா தேசத்துக்கு யாக்கோவை அனுப்பி வைத்தது தான் ரெபேக்காலின் சரித்திரத்தின் முடிவாக இருக்கிறது பாருங்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய இடத்துல ஜபத்தினால் பிள்ளைகள் ரெண்டு மோதன இடத்துல அந்த தாய்க்கு கடவுள்கிட்ட போய் விசாரித்து அவள் எவ்வளவு செயல்பட்டாள் என்ற விஷயத்தில் ரெபைக்கால் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டும் அவள் பற்ற பிள்ளைகளுதான் அவள் இடத்துல இல்லை ஆனால் கடவுள் சொல்லிட்டார் கடவுள் சொல்லிட்டார் யாக்கோ இடத்துல பட்சபாதம் இருக்குது ரெபைக்கால் இதில் பட்சபாதம் இல்லை கடவுள்கிட்ட நேரடியாக விசாரிக்கிற கடவுள் சொல்ல இப்படிதாம்மா பிள்ளைகள் விசாகு ஜோமன ஜபத்தின் வல்லம் இப்படி தான் இதுதான் உண்மை இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை இதை நீ இந்த வெளிச்சத்தை வைத்து கொண்டு நீ யாக்கோபை நீ வழிநடத்துக்கொள் என்று வார்த்தை தெளிவாக இருக்கிறதுனால அவள் என்ன செய்ய முடியும் ஒன்று செய்ய முடியாது ஏசா இப்படி தான் இருப்பான் அவன் சீர்கட்டவன் தான் அவன் எல்லாத்தையும் விற்று போ வாயில் போடுவான் அவன் அலட்சியம் பண்ணக்கூடியவன் அவன் இப்படி தான் இருப்பான் அவன் மேல் இறக்கம் இருக்க முடியாது கடினத்தன்மையாக தான் கடவுள் இருப்பார் இதெல்லாம் ரெபேக்காலுக்கு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் அவள் என்ன செய்ய முடியும் ஒன்றமே பண்ண முடியாது எனவே பட்சபாதம் என்பது ரெபேக்கால் இடத்தில் இல்லை எனவே கடவுள் இந்த யாக்கோப்பை பற்றிய திட்டத்தின் மூலமாக ரெபேக்கால் சொன்ன வார்த்தையை செயல்படுத்தக்கூடிய இடத்திலே அவனுக்கு சேதம் வராத இடத்துல அவளை தன் சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் என்பது ரெபேக்காலின் வாழ்க்கையின் சரித்திரத்தின் முடிவு என்பதை நாம் காண்கிறோம் அதிகாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் வாசித்தால் அதிகாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் ஈசாக்கு யாக்கோவை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ காணானுடைய குமார்த்திகளில் பெண் எழுந்து புறப்பட்டு பாதான ஆறாமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்தவையுடைய வீட்டுக்கு போய் அவடத்தில் உன் தாயின் சகோதராகி லாபானின் குமார்த்திகளுக்குள் பெண்கோள் என்று அவனுக்கு அட்லைட்டான் அவ்வளவுதான் அவனை ஆசிர்வதித்து அவனை அனுப்பி வைக்கிறான் அது ரவேக்கால் ஆதியாம் இருபத்தேழு கடைசியில் இந்த யாக்கோபை அவன் கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த கொடுமையான நிலையிலே அவன் இருக்கிறான் என்று அவன் உள்ளத்தில் உள்ளதை கடவுள் போய் சொல்லிட்டார் அவன் சொல்லலை அவன் வாயில் சொல்ல அவன் நினைக்கிறான் நாற்பத்தொன்னில் அது ரபை காலுக்கு அறிவிக்கப்படுகிறது நாற்பத்தொன்னு வசங்களே ஆதியாம் இருபத்தி ஏழு யாக்கோபு நீ தன் நிமித்தகைத்துக்கும் சகோதரனாக பாதுகாப்பு கொடுத்திருந்ததை ரெபே காலுக்கு கடவுளை அறிவிக்கிறான் அதைத்தான் யாக்கோபுடத்தில் நேரடியாக போய் எங்கள் அப்பா சீக்கிரம் சாவார் இவனை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற அளவில் இருக்கிறான் என்று சொல்லி என் மகனே நீ பயப்படாத உன் சகோதரன் கோபம் தனி வரைக்கும் நீ மாமா வீட்டில் போ அங்கு பெண்கொள்ளு எங்கள் காணசரி உனக்கு வேண்டாம் அது மனநோ உள்ளவங்க அதுக்கு உன்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை அநாதி தேவன் அநாதி சினேகம் உன் தலையில் இருக்கு நீ நம்முடைய குடும்பத்துக்கு போ என்று சொல்லி அழைக்கிறான் ஒரு தாய் தன் குமாரனை தேற்றுகிறது போல நான்குலே தேற்றுவேன் ஏறுசில விலை தேற்றப்படுவீர்கள் என்று ஏசியா அறுபத்தாறு கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தாய் இந்த மகனை தேற்றக்கூடிய அந்த வார்த்தை ஒரு சிலுமிலே தேற்றப்படுவோம் என்ற இது ரிபேக்காள் இந்த யாக்கோவை சொல்லி தேற்றக்கூடிய இடத்தில் உள்ள வார்த்தையோடு இணைந்த வார்த்தையாக ரிபேக்காளின் சரித்திரம் அதோடு முடிவடையக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அதோடு ரேபேக்காளின் சரித்திரம் இந்த ரிபேக்காள் அவள் எப்படி ஈசாக்குடைய குடும்பத்துக்கு யா குடும்பத்துக்கு கொண்டு வரப்பட்டாள் அவளுடைய நிலை என்ன அவள் எப்படிப்பட்டவள் என்று ஆதியாக இருபத்தி நாலாம் அதிகாரம் முழுவதும் நாம் கற்றுக்கொண்ட இடத்திலே அவள் மலடியாக இருந்த இடத்திலே ஈசாவுடைய ஜபத்தின் மூலமாக கற்பம் தரித்த இடத்திலே பிள்ளைகள் மோதிக்கொண்ட இடத்திலே கடவுளத்தில் விசாரிக்கப் இடத்திலே எல்லாம் அவளுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட இடத்திலே அவள் அதை மனதிலும் இருதயத்தில் வைத்து பதித்து அவள் செயல்பட்ட இடத்திலே தாய்மார்கள் சகோதரிமார்கள் இருக்க வேண்டும் என்பது ரெபேக்காலின் வாழ்க்கையின் சரித்திரங்கள் முழுவதையும் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம் இதைத்தான் மல்கியா முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் நீங்கள் எப்படி என்று கேள்வியை கேட்கிறீர்கள் அதற்கு ஏசாவுக்கு யாக்கோபு சகோதரன் அல்லவா ஆகிலும் நான் யாக்கோவை சிநேகித்தேன் என்ற இந்த மாதத்தின் வாக்கு தத்தந்தான் வாழ்க்கையின் முடிவிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது நான் உங்களைச் சிணைக்கிறேன் நான் உன்னை சிணைக்கிறேன் நீங்கள் எப்படி என்று கேட்கிறீர்களா ஏசாவுக்கு யாக்கோவை சகோதரன் அல்லவா ஆகிலும் நான் யாக்கோவை சிணித்தேன் ஏசாவை நான் வருத்தேன் யாக்கோவை ஆண்டவர் சிணிப்பதற்கும் ஏசாவை ஆண்டவர் வெறுப்பதற்கும் உள்ள போதனைகள் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூணாம் வசனம் உடைய எபரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் அங்கு பதினைந்து பதினாறு பணிகளை வசனமுடிய பவுல் ரோமருக்கும் கொண்டு வருகிறார் முதல் நிருபத்திலும் கொண்டு வருகிறார் இவரைய கடைசி நிருபத்திலும் பவுல் இந்த ரெபேக்கால் பெற்ற இரட்ட பிள்ளைகளை குறித்த சரித்திரத்தின் உபதேச ரீதியாக உள்ள உண்மைகளை பவுல் ரோமரிலும் கொண்டு வருகிறார் இவரேலும் கொண்டு வருகிறார் என்பதை இந்த ரெபேக்காலின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான போதனை என்ற இடத்திலேயே நாம் எடுத்துக்கொள்வோம் அதை இந்த நாளிலே நாம் அவள் நமக்கு மாதிரியாக இருக்கிறாள் மலடிகள் ஜபக் ஜபத்தில் உள்ள பிரச்சனைகளை ஈசாக்கு அந்த ஜபம் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம் அப்படி நாம் ஜபிக்கக்கூடாது யாக்கோபு ஜபிக்கவில்லை கத்தர் அவளை நினைத்திருந்தாள் ஒரு விசேஷமான குமாரன் கிடைத்தான் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் அது நாம் ஜபிக்கக்கூடிய இடத்திலே அவள் கடவுளத்தில் விசாரிக்க போன இடத்திலே அது மூசே காலம் முழுதும் விசாரணை யோசாவோடைய காலத்தில் விசாரணை இல்லை போய் விசாரிக்காண்டாம் போங்கள் போங்கள் என்று கேட்டேன் யோசையோடைய மரணத்துக்கு பின்புதான் விசாரணை நியாயாதிபதி நாட்களில் விசாரணை தொடர்ச்சியாக விசாரணையிலே தாவிது நிறைவேக்காலை பின்பற்றின இடத்திலே எல்லா பக்கங்களிலும் தாவிது விசாரிக்கக்கூடிய இடத்தில் தொடர்ச்சியாக ராஜாக்களும் விசாரிக்கக்கூடிய இடத்திலே இருந்தார்கள் தேர்வு இடத்திலே நாம் விசாரிக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் ஏறநிலக்கட்டில் இறங்காமல் சாகவே சாவோம் என்ற ஒரு சார்ந்தமும் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது தேவ தூதனை வேலைக்காரனாகவும் நம்மை மனிதனின் இடத்திலே எஜமானாகவும் தேவன் வைத்திருக்கிறார் நாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்னிடத்திலே கடவுளுக்கு இருக்கிறோம் அவர்கள் எஜமான்கள் வேலைகள் கார என்ற இடத்திலே கடவுளுக்கு இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது எனவே இந்த ஏசாவுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட இந்த எதிர்காரியங்கள் மைனஸ் என்ற இடத்துல அவன் விற்று போட்ட இடத்திலும் அவன் சேதம் என்ற இடத்திலும் அவருடைய வாழ்க்கையின் ஒழுங்கினமான பகுதிகளிலே உள்ள அனுபவங்களை நாம் தவிர்த்து இந்த என்ற அநாதி தேவன் அநாதி சிநேகம் என்ற சிணைக்கப்பட்ட இடத்துல இந்த யாகோபியின் வாழ்க்கைக்கு முற்றிலும் முழங்கால் படியிட்டு நாம் ஒப்புக் இடத்திலே இவர்கள் அனைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக தலையில் வந்து இறங்கக்கூடிய பாக்கியமாக இருக்கட்டும் இந்த வருஷத்திலே நாம் இந்த ரபேக்காளுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து ரிபேக்காலின் வாழ்க்கையை முழுவதுமாக கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இந்த நாளிலே ரிபேக்காலின் வாழ்க்கை ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது அது தேவிடத்தில் விசாரிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது இரகசியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது அதை மனதிலும் இருதயத்தில் வைத்து செயல்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு மனிதனை பற்றி தேவனுடைய திட்டம் இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த யாக்கோபு என்ற குமாரன் என்ற அந்த குமாரனை கடவுள் எப்படி சொன்னாரோ அதை தன்னோட மனதிலும் இருதயத்தில் வைத்து கொண்டு அதை செயல்படக்கூடிய அளவிலே அவள் எப்படி செயல்பட்டாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி செயல்பட்டாள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பும் அந்த யாக்கோபுக்கு சேதம் வராதபடி அவள் எப்படி செயல்பட்டாள் என்பது தாய்மார்கள் ஸ்திரிகள் சகோதரிமார்கள் இந்த நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக பாடமாக இருக்கட்டும் அவைகளுக்கு இந்த நாளிலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் நாம் கவனமாக இருப்போம் தேவடத்திலே இப்போ எல்லா பிரச்சனைகளையும் நாம் விசாரிப்போம் போல கூட நாம் விசாரியாத இடத்திலே அந்த மேன்மையும் கூட நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்கலாம் கத்த நம்மிடத்தில் சொன்ன காரியங்களை நாம் கருத்தோடும் கவனோடும் செயல்படக்கூடிய இடத்தில் இருப்போம் எந்த பக்கத்திலும் நாம் தோல்வியை நான் பெற்றுக்கொள்ளாதபடி இந்த தாய்மாரைய ஊழியத்தில் எப்போதும் ஜெயம் முழங்கிக் கொள்ளக்கூடிய இடத்திலே யாக்கோவின் வாழ்க்கை எவ்வளவு திவ்ய சுபாவத்தினால் அலங்கரிக்கப்பட்டு அந்த வாசனையை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே யாக்கோவுக்கு ஒரு சேதம் வராத இடத்துல அவன் சேஷபுத்திர பாகத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே உன் சகோதரனுக்கு எதமானாக இருப்பா என்ற கடவுள் சொன்ன இடத்திலும் மனிதன் சொன்ன இடத்திலும் அவைகளை முழுதுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல ரெபேக்காள் அந்த தாய் தலை சிறந்த இடத்திலே நமக்கு மாதிரியாக இருக்கிறாள் என்ற சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்போம் கத்திரமை ஆசிரியப்பாராக